சச்சிதானிணே நமோ வேதாந்தியுபாயம் வியச ஜாஸ்க்கம் வந்தேஷ முனி சகூ புருஷோத்தமசிரே நோ சவவன பிரருச்சியமரா விம் விஷ்ணுஷூவிரூத்தூத்த பாஷ்யத்தில் இந்த போர்ஷனை நிறுத்தியிருக்கோம் படிப்போம் இன்னொரு தருவன் ஏகோப்பி கிருஷ்ணஸ் பிரணாமாக தஷாஸ்வேதாவ தஷாதினரேன்மிரமீனபுனவாச்சனோபீமசீத்தம் சமரித்தாசய முதஸ்க்கம் சநீத்தனையா பார்த்தபுதி ஆஹ்பகவைய லட்சணங்களையெல்லாம் தெரிந்துகொண்டு பகவானிடத்தில் ஸ்துதி நமஸ்காரங்களெல்லாம் பண்ணி பக்தியை வளர்க்கணும் ஹிம்சை பண்ணாத ஆராதனை பண்ணணும் யாரையும் ஹிம்சை பண்ணாமல் ஆராதனை பண்ணணும் ஈஸ்வர ஆராதனை பகவதாராதனை பண்ணணும் ஸ்ரத்தையோடு பண்ணணும் ஸ்ரத்த இல்லாமல் பண்ணினா கூட சமஸ்த பாபங்களையும் போக்கக்கூடிய சக்தி நாம சங்கீர்த்தனத்துக்கு இருக்குது ஸ்ரத்தையோடு பண்ணினா அதனுடைய பலன் உடனே தெரியும் ஆஹவிரலாமல் பண்ணினாலும் காலப்போக்கில் பலன் கொடுக்கும் ஸ்ரையோட பண்ணினா இது பலன ஃபலனை கொடுக்குங்கிற ஸ்ரையோட பண்ணினா உடனே ஃபலனை அனுபவிக்கலாம் என்கிற அர்த்தம் பழும்படி ஆச்சாரியர் உபதேசம் பண்ணுற கடைசியா கிமுத்திராதிபூர்வகம் சகசிரநாமசங்கீர்த்தனம் நாசயதி இது வைத்தவியம் சொல்லணுமா என்ன ஸ்ரையில் இல்லாமல் பண்ணாலே பாபத்தை போக்கும்னு சொன்னால் ஸ்ரத்தையோடு சொல்கிற சகசிரநாமம் பாபத்தை போக்கும் என்று சொல்லவும் வேண்டுமோ சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்பது கருத்து இன்னும் மேலே இருக்கிற விளக்கத்தை பார்க்கலாம் மனசாவக்ரேசங்கல்பய அது வாசாவி यद्धि தியாய தத் வாச்சா வதத்தீ இ ஸ்ருதிப்பாம் ஸ்மரணம் தியானஞ்ச நாமசங்கீர்த்தனை அந்தர்பூதம் இது இன்னொரு விஷயம் சொல்கிற பகவன்நாமாவை சொல்கிறபோதே பகவத் ஸ்மரணமும் இருக்கு தியானமும் இருக்கு ஆக நினைப்பதும் நினைத்ததை தொடர்ந்து நினைத்து நாம நாமசங்கீர்த்தனத்தில் அடங்கி இருக்கிறது அப்படிங்கிறாருங்க மனசாவா அக்ரே சங்கல்பயதி வேதவாக்கியத்தை கோட் பண்ணுறார் எங்கே இருக்குன்னு நம்பர் கொடுக்கல அவர்கள் மனசாவா அக்ரே சங்கல்பயதி அச வாச்சா வியாஹரதி எத் மனசாத்யாயதி தத் வாச்சா வதத்தி சூரியநமஸாரத்தில் ஒரு மந்திரம் இருக்கு துருஷோ மனசா ஹிட்சா த்வாச்சி தோதி அப்படின்னு சொல்லி சூரியநமஸ மந்திரத்தில் தைத்திரீய அருணப்பிர தைத்திரப்பிரம் தைத்திர ஆரத்தில் முதல் பிரல்லி இருக்கு ஆய்ஷ்ருமீர்த்தனை அந்தர்பூத்தம் அஹா இப்போ சகசரநாமத்தை பாராயணம் பண்ணுறத விஸ்வம் விஷ்ணு பஷட்காரகான்னு சொல்கிறத்துலையே அதில் வந்து ஸ்மரணமும் இருக்குது தியானமும் இருக்குது அப்படின்னா அது வாக்கால் சொல்கிற போதே ஸ்மரண தியானம் அதுக்குள்ளே அடங்கி இருக்குது அப்புறம் என்ன புரிஞ்சுக்கணும் நாமளும் ஸ்மரண தியானத்தை பன்னெண்டு நாமசங்கீர்த்தனம் பண்ணணுங்கிற அர்த்தம் இருக்குது வாயால் நீ பகவன் நாமாவை சொல்கிற போது அந்தகரணம் அந்த ஸ்வரூபத்தை தியானம் பண்ணணும் ஸ்மரிக்கணும் ஸ்மரித்ததை கண்டின்யூ பண்ணணும் ஜஸ்ட்டு நினைக்கிறதுங்கிறது வேற நினைச்சதை தொடர்ந்து நினைக்கிறதுங்கிறது வேறு ஆ ஸ்மரணமும் தியானமும் நாம சங்கீர்த்தனை அந்த அடுத்த ஸ்லோகம் எஸ்மிஸ்மிஸ்திர்ணயாதி நரக்கம் ஸ்வர்கோபியனே வி்னோயற்ற நிவேஷிதாத்மனசிரோபிலோகோல்பக பகவானிடத்தில் மனசை வச்சால் சொர்க்கம் கூட நரக்கமாகிடுவான் அது என்ன அர்த்தம்னா பகவான் தான் ஸ்வர்கம்னு அர்த்தம் அதேமாதிரி பகவான்கிட்ட மனசு வச்சா பிரம்மலோகம் கூட அல்பமாகவும் இடைஞ்சலாகவும் தெரியுமா ஆக சொர்க்கலோகம் பிரம்மலோகத்தை காட்டிலும் உயர்ந்தது பகவானிடத்தினுடைய பகவானிடத்தில் வைக்கக்கூடிய மனசுங்கிறார் பகவானிடத்தில் வைக்கிற மனசு தான் சொர்க்கலோக்கம் பிரம்மலோகம் ஆக நம்ம வந்து எக்ஸ்டர்னல் வேர்ல்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது சுவிட்சர்லாந்து இந்த மாதிரி ரொம்ப அழகான இடத்துல போய் இருக்கிறது தான் பெரிய சொர்க்கம்னு நினச்சிக்கிறேன் ஈஸ்வரஸ்மரணந்தான் ஸ்வர்க்கம் ஈஸ்வர ஸ்மரணம் தான் பிரம்மலோகம் ஆகவே இதெல்லாம் அல்பம் அங்கே போனாலும் டிஸ்டபன்ஸ் இருக்கும் எங்கே போனால் பிரம்மலோகத்துலேயும் டிஸ்டபன்ஸ் இருக்கணும்னா ஆசிரமத்தில் கேட்கணுமா என்ன பிரம்மலோகத்திலேயே ஈஸ்வரஸ்மரணம் இல்லைன்னா டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்னு சொன்னால் இந்த சாதாரண ஆசிரமத்தில் டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுன்னு சொல்லவாகணும் இருக்கும் இருக்குங்கிறத சொ சொ சொல்லவாக வேணும் இருக்கத்தான் இல்லாட்டி நாம் கிரியேட் பண்ணுவோம் ஆஹா ஸ்லோபி எஸ் நியமதி எஸ் நகோபிப்பி நரக்கம் யாதி ஸ்லோபிப்பி நரக்கம் நரக்கம் நாதி அப்புறம் வந்து எச்சித்தனை எத்தனைத்தனி லோக்கி பதி அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அடுத்தது முதியோமலி பும்சா தய்சிம் பிராதி விலயம் திராச்சு கீ இங்கே என்ன சொல்றாருண்ணா எந்த பகவான் யா அவய அமலியாம் சேதசி ஸ்தா யா அவயனா மாறாத எந்த பகவான் சுத்தமான மனசுள்ளவர்களுடைய ஹிரதயத்தில் இருக்கிறாரோ அவர்கள் சகான்னு சப்ளை பண்ணிக்கணும் சா பும்சா முக்திம் ததாதி அந்த பகவான் எந்த பகவான் சுத்தமான மனசில் இருக்கிறவர்களுடைய ஹிரதயத்தில் இருக்கிறாரோ அந்த பகவான் மக்களுக்கு மனிதர்களுக்கு எல்லோருக்கும் நிம்மதியை கொடுக்கிறார் பரிபூர்ண சாந்தியை கொடுக்கிறார் ஞானத்தின் வாயிலாக நம்ம போட்டுக்கணும் யார் ஈஸ்வரனை பிரார்த்தனை பண்ணுகிறார்களோ பக் கீதையில் இருக்கு இல்லையா நிர்மாண மோகாக ஜிதசங்க தோஷாக அத்தியாத்ம நித்தியாக விநிவத்த காமாக துவந்தயிர் விமுக்தாக சுகது ட்வந்தை விமுக்தி அமூ பதமியமூ பதம்தாஞ்சு அவம் பதம் ஆஹ பும்சிம் ஸிதன் பும்சாம் முக்திம் த தாத்தீ அது மாத்திரமில்லை எத்தனை அச்சுத்தே கீர்த்தித்தே எத்த எத்தனை சப்பிட அச்சுத்தே கீர்த்திதே எங்கே அர் அச்சுத்தனானவன் அச்சுத்தன்னு என்ன அர்த்தம் ஒரு ஆனந்தத்திலிருந்து விலகாதவன் ஸ்வரூபத்திலேருந்து விலகாதவன் அவனுடைய திருநாமங்களை சொன்னால் அகம் சித்தம் விலையம் பிரயாதிக்கிம் அப்படின்னு அர்த்தம் ஏது அகம் சித்தம் விலயம் பிரயாதிக்கிம் எங்கு அர்ச்சுதனுடைய திருநாமங்கள் பாராயணம் செய்யப்படுகின்றனவோ அங்கு மனத்தில் உள்ள மாசுகளெல்லாம் கரைந்து விடுகின்றன கரைந்து விடுகிறன அல்லவோ அப்படின்னு அர்த்தம் கிம் அன்றோ கலுமரி அன்றோ ஆஹா பகவன் நாமாவை சொன்னால் பகவான் மனசில் குடியிருப்பார் பகவான் மனசில் குடியிருந்தார்னா நமக்கு மனசாந்தி கிடைக்கும் பகவன் நாமத்தினால பகவானுடைய வாசம் நித்திய வாசம் ஹிரதயத்தில் ஏற்படுகிறது ஏற்படுகிறதுனா அர்த்தம் உள்ளே இருக்கிறவன வெளியில் கொண்டு வரும் இதில் உபனிஷத்தில் சொல்லியிருக்கு இல்லையா பிரம்மண கோஷோ சி மேதையா பிஹிதா பிரம்மண கோஷோசி பிரம்மணஹா கோஷகாசிங்கிறது கோஷகாங்கிறது அங்கே ஓங்காரம் இறைவனுடைய உறைவாழாக உரையாக நீ இருக்கிறாய் இறைவனுடைய உறைவிடமாக நீ இருக்கிறாய் ஆனால் என்னென்னா மேதையா பிஹிதா மேதையா பிஹிதாங்கிறதுக்கு அங்கே அர்த்தம் ஆதிசங்கர் சொல்கிறார் லௌகிக பிரஜையா ஆச்சாதிதா இந்த லௌகிக மெட்டீரியல் திங்கிங்கனால் மூடி இருக்கான் எப்போ பார்த்தாலும் வீடு வாசல் பேங்க் அக்கௌண்ட்டு இதையே சிந்திச்சின்னு இருக்கிறவனுக்கு சாந்தி எங்கே வரப்போகுறது சாந்தியவே தியானம் பண்ணினா சாந்தி கிடைக்கும் சாந்த ஸ்வரூபமான பிரம்மனையே தியானம் பண்ணால் சாந்தி கிடைக்கும் அமைதியாக இருக்கிறது ரொம்ப சிம்பிள் கஷ்டத்தை தான் விலை கொடுத்து வாங்குறோம் சும்மா இருந்து ஆனந்தமாக இருக்கலாம் ஆசா பாஷங்களை வச்சிக்கிண்டு நாம் தான் வந்து அதெல்லாம் விலை கொடுத்து வாங்கி பேசாமல் இருக்க எதையாவது மைண்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறது இன்த்தியா பண்ணணும்னு தோன்றது பேசாமல் உடங்கி ஒரு இடத்துல இருக்கப்படாதோன்னா இருக்க மாட்டேங்கிறதே அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா அப்படின்னு ஆரம்பித்தாலே ஆரம்பிச்சுடுத்துன்னு அர்த்தம் பேசாமல் பகவான் நாமாவை சொல்லிட்டு ஏதோ கிடச்சதை சாப்பிட்டு கிருஷ்ணா ராமா கோவிந்தா சொல்கிறாள் இல்லையா செவனேன்னு இரு என்ன செத்த செவனேன்னு இரு அப்படிங்கிறாள் இல்லையா சிவனேன்னு இருன்னு சொன்னால் சிவனேன்னு இருந்தால் பேசாமல் இருக்கலாம் அது வந்து எதோ பேச்சில் சொல்கிறானே தவிர உண்மைதான் கரெக்டு கம்முன்னு இருங்கிறான் கோயம்புத்தூர் பக்கெலாம் கம்முன்னு இருங்க அப்படிம்பா கொஞ்சம் கம்முன்னு கடை அப்படிம்மா கம் கணபதையேனுமா ஆக என்னால் கம்முன்னு கடை சும்மா அப்படின்னா நிறுத்தி சும்மா கம்முனாக இருக்க முடியும் கம் கம் அது வரட்டு ஃபோனை கூப்பிட்டு என்ன எப்படி பண்ணுற நீ காலம்புற என்ன சட்னியா சாம்பாரா சாம்பாரில் என்ன வெஜிடபிள் பூஷணிக்காய் போட்டியா பரங்கிக்காய் போட்டியா இல்லை இது போட்டியா வெண்டைக்காய் போட்டியா முருங்கைக்காய் போட்டியா ரொம்ப முக்கியமான விஷயம் எதையோ பண்ணி சாப்பிட்டு உடம்ப இது வச்சுட்டு சரீரம் இருக்கிறதே வந்து ஈஸ்வர ஸ்மரணைக்கா பொழுதுபோல் நமக்கு சப்ஜெக்டும் தெரியாது ஏன்னா திருவாச்சகமாக ஃபோனில் பாராயணம் பண்ண போகிறோம் அதுக்கெல்லாம் பழக்கமே இல்லையே இவ்வளவு இந்த தேசத்தில் இவ்வளோ விஷயம் இருந்தும் அதுதான் கண்ணிருந்தும் குருடர்கள் காதிருந்தும் செவிடர்கள் வாயிருந்தும் ஊமைகள் இந்த விஷயத்தில் ஆஹா எல்லாம் பகவன் நாம வச்சோன்னா பாப்பம் போயிடும் பாப்பம் போனது மாத்திரம் இல்லை உள்ளே பகவான் வந்துடுவார் வந்தார்னா என்னென்ன மோட்ச நிச்சயம் ஆஹா பாப்ப நிவத்தி சித்த சுத்தி ही ஜான அங்கே கீதையிலுள்ளி மச்சித்திராணையம் கதையத்தம் துஷியம்துதீர்வம் துடி தம் ஏன மாம்பி தே தாக்கம் அஹம்தாசையாத்மாவஸோ ஜானதீபாஸ்வதாத்தீங் ஜாபகப்படிகோங் பகவத்கீதையில் பத்தாவது அத்தியாயம் இது விஷ்ணு புராணாந்தே ஸ்ரீ பராசரேண உபசம்ஹத்தம் இது விஷ்ணு புராணசிய அந்தே விஷ்ணு புராணத்தோட கடைசியில் ஆறாவது ஆறு எட்டு ஐம்பத்தி மூணு அங்கே சொல்லியிருக்கு அப்படிங்கிற அடுத்தது <प्रेथ> पुनाफ पुनाफ धेयो सदा ஆலோய்யா விச்சாரியம் சுயணிமாபார்த்தீதவிய உபசம்ஹத்தம் அப்பாவும் பண்ணார் பிள்ளையும் பண்ணார்ங்கிறார் சங்கராச்சாரர் பராசரர் இப்படி உப உபசம்ஹாரம் பண்ணார் விஷ்ணு புராணத்தில் அப்போ இதிலேருந்து தெரிகிறது விஷ்ணு புராணம் பண்ணது பராசரர் விஷ்ணு புராணத்தில் முடிவில் கடைசியில் பராசரர் இப்படி சொல்லி பூர்த்தி பண்ணியிருக்கார் பிள்ளையும் அப்படி தான் மகாபாரதத்தினுடைய கடைசியில் பகவதா ஸ்ரீ வேதவியாசேன உபசம்ஹிருதம் எவ்வளோ மரியாதையாக எழுதல இருப்பாங்க பகவதா ஸ்ரீ வேதவியாசேன உபசம்ஹ்ருதம் வியாசேன உபசம்ஹ்ருதம் இல்லை பகவதா ஸ்ரீவேதவியாசேன ஆனால் இது என்ன பண்ணியிருக்கார் ஒரு ஃபுட் நோட் கொடுத்துருக்காரு அவர் ஹமேம் எஹ் ஸ்லோக் ஸ்லோக் மகாபாரத்துக்கே அந்துமே நஹிமிலா அங்கே இல்லைங்கிறார் அங்கே பார்த்தா காணோம் லிங்க புராணக்கா ரெண்டு ஏழு பதினொன்று ஸ்லோக் சர்வதா இசி பிரகார ஹை ஆகையினால் இது வந்து அங்கே இருக்குது லிங்க புராணத்தில் இருக்குது அப்படின்னு இவர் சொல்கிறார் எப்படியோ சங்கராச்சாரியார் மகாபாரதம் அவர் பார்த்த மகாபாரதத்தில் கடைசியில் இருக்குது அப்போ ஏட்டிச்சோடி காணாமல் போயிருக்கலாம் விட்டுருக்கலாம் மிஸ்ஸாக இருக்கலாம் ஆனால் ஷங்கராச்சாரியாரோட வாக்கியம் நமக்கு பிரமாணம் ஆக ஆலோட்டிய சர்வசாஸ்திராணி எல்லா சாஸ்திரத்தையும் நன்னாக விசாரம் பண்ணி விசாரியச்சா புனப்புனா ஒரு தரம் இல்லை திரும்ப திரும்ப எல்லாத்தையும் ஒரு பார்த்தாச்சு நிறைய தடவை புனஃப் புனகா விசாரிய இதேக்கம் சுனிஷ்பன்னம் ஒரு விஷயம் தீர்மானமாக இருக்குது என்னதுன்னா சதா நாராயணா தியேயா எப்பொழுதும் நாராயணன் தியானிக்கப்பட வேண்டியவர் நாராயணன்னா என்ன அர்த்தம் சங்க சக்கர கதை இல்லை நாராயணன்னா சுத்தச்சைதன்யம் சுத்தச்சைத நீங்கள் ரூபம் கொடுத்து பண்ணுறதுன்னா பண்ணிக்கோ விஸ்வரூபமாக தியானம் பண்ணாலும் சரி ஏக்கரூபமாக தியானம் பண்ணாலும் பண்ணி பண்ணலாம் ஆனால் நாராயணசப்தத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுன்னு பண்ணணும் நாராயண பரம்பர தவநாராயண்பர நாராயண பரோதா தியான நாராயண்பர எச்ச கிஞ்சி ஜகத் சர்வம் திருஷ்யத்தை ஷூயத்தை பிவா அந்தர்ச்சுவாராயணஸிரதாரி அர்ச்சாமூ மாத்திரம் இல்ல அர்ச்சமூர்த்திக்கு அப்பாலையும் இருக்கிறார் சர்வாகார் உபசம் அடுத்தேயம் சதாப்பா படத்தே படத்தியாத்தேஷவம் ஹரிவம்சே கைலாசா ஹரிரேக்கூ ஹரிஹி ஏகா சதாத்தியேயா தியேயம் ஸ்ரீபதி ரூபம் அஜசிரம் அதேதான் சதா ஹரிஹி ஏக்கஹா காக்கும் கடவுளாகிய இறைவனை நாராயண ஹரியை எப்பொழுதும் தியானம் பண்ண வேண்டும் யாரை பார்த்து சொல்கிறார் சத்வசம்ஸ்திதைஹி பவத் பிகி சத்வகுணத்திலேயே மேலோங்கி இருக்கிற நீங்கள் எல்லோரும் ஹரி ஒருவனையே எப்பொழுதும் தியானிக்க வேண்டும் ஓம்னு சொல்லி ஹரியவே தியானம் பண்ணுங்கோ சதா விபிராஹம் சதா ஹரி ஏக ஏக ஹரி தியாய ஹே விபிராஹ் வி சுவம் பவத் ஹே வி ஓ அந்தணர்களே ஓ பிராமணர்களே வேதம் ஓதுகின்றவர்களே சமுதாயத்தின் நன்மையை முன்னிட்டு வேதங்களை ஓதி சமூக நன்மையை பிரார்த்திக்கின்றவர்களே சத்துவசம் பவ் ஏம் ஓம் இக்கே ஏக ஹரி சதாத்தேய நான் சேத் எப்பொழுதும் தியானம் பண்ணுங்கோ சதாத்தேயா இருக்கு அது என்ன சதா படத்த தியாத கேசவம் கேசவம் சதா படத கேசவனை பற்றி அறிந்து கொள்ளுங்கள் படியுங்கள் தியாத தியானம் செய்யுங்கள் இது ஹரிவம்சே ஹரிவம்சங்கிற டெக்ஸ்டில் இப்படி சொல்லியிருக்கு மூணு எண்பத்தி ஒம்போது ஒம்பது அதில் ஏதோ ஒரு டாபிக் கைலாச யாத்திரையில் ஹரிரேகா தியாத்தவியா இத்தியுக்தம் மகேஸ்வரேனாப்பி சிவனே சொன்னாராம் சிவன் அங்கே சொன்னார் அப்படின்னு சொல்லியிருக்கு ஹரிவம்சத்தில் ஏதாத்சமிப்பேத்தேஷமே தர்மோமோமிகமுளவீச்சேத்து வச்சுத்தான் அங்க ஏஷமே சர்வர்மாதிமோமீன் பீஷ்மர்யுர்ட்டுன்னார் அப்படின்னு எல்லாத்தையும் சம்ம பண்ணுற ஏதத் சர்வம் அபிப்ரேத்திய ஏதத் சர்வம் அபிப்ரேத்தியன்னு நினைத்தோம் அங்கேருந்து ஆரம்பிக்கணும் விஸ்வத்துக்கு அர்த்தம் ஆரம்பித்ததுலேருந்து சொல்லணும் இதுதான் தர்மத்திலலாம் உயர்ந்த தர்மம் சோமயாகம் வாஜ்பேய யாகமெல்லாம் உயர்ந்த தர்மம் அல்ல இதெல்லாம் உயர்ந்த தர்மம்னு சொன்னாலும் அதெல்லாத்துக்கும் மேலான தர்மம் ஏஷமே சர்வ தர்மாணாம் அதிக தம மற்ற யாகாதிகளெல்லாம் உயர்ந்ததென்று கருதப்பட்டாலும் அதற்கெல்லாம் மேலானதாக இது ஆதிக்கம் இத்தியாதிக்கம் முக்தம் ஆஹா அதிக தம மத எல்லா புண்ணிய கர்மாக்களை காட்டிலும் அதிகமான புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது ஹரித்தியானம் விஷ்ணுத்தியானம் விஸ்வரூப ஹரித்தியானம் அப்படின்னு சொல்லியிருக்கு அடுத்தது முடிக்க போகிறது கிமேக்கம் தெய்வத்தம் इत्यारभ्य उच्यते इति முச்சனோரா உச்சுட விஸ்வசப்தத்தோட அர்த்தத்தை பூர்த்தி பண்ணிவிட்டார் எத்தனை கிளாஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது இந்த விஸ்வசப்தத்துக்கு மாத்திரம் எத்தனை வகுப்பு போச்சுன்னு எனக்கு தெரியாது ஆகா இங்கே என்ன சொல்கிறார் கிமேக்கம் தெய்வத்தம் லோக்கேன்னு கேட்டார் யுதிஷ்டிரர் அதுக்கப்புறம் கிஞ்சபன் முச்சதே ஜந்து அப்படின்னு கேட்டார் இதில் இந்த கேள்வியில் இந்த ஆறு கேள்விகள் இத்தி ஷட்பிரஷனேஷு ஒரு கேள்வி என்னதுன்னா எதர்வாணி பூத்தானி பவந்தியாதி யுகாகமே அப்படிங்கிற கேழ்விக்கு எதிரூத்தியுமே எழையும் யாதி புனராக யுகக்யே இஷ்னோத்தராம உத்த பிரம் தைவா லோக்கே க விணு கிஞ்சபன் முச்சத்தை விஷ்ணு சகசிரநா கர்வ கிகம் த அது யாரு எதி ஜிருஷஷ்டிஸ்திலைய காரணபூதமாக இருக்கிறவர் இது பிரஷ்னோத்தராபியாம் என்ற கேள்வி பதில்களின் வாயிலாக எத் பிரம்ம உக்தம் யாதொரு பரம்பொருள் பிரம்மமானது சொல்லப்பட்டதோ தத் விஸ்வசப்தேன அது விஸ்வசப்தத்தின் மூலம் உச்சியத்தை அந்த விஸ்வங்கிற சப்தத்தின் மூலம் சொல்லப்பட்டது என்பதை நாம் விளக்கி சொன்னோம் இது வியாக்கியம் முடிச்சுட்டார் இனியும் அடுத்தது விஷ்ணுக்கு அர்த்தம் சொல்லணும் ஆனால் இதை ஒரு பார்வை பார்ப்போமா இங்கேருந்து என்னெல்லாம் வரிசையாக சொல்லிட்டு வந்தாருன்னு நான் இங்கே தான் உட்காந்து இந்த வேலையை பண்ண போகிறேன் வரல ஆகினால் பார்ப்போம் இந்த விஸ்வசப்தத்துக்கு முன்னால் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனும் கொடுத்துருக்காரு அவர் அங்கிஆரம் எதிர்பூத்தி விஷயத்துக்கு முன்னடிப்பாரங்க எதாவது பூத்தனிலயம் தைவா தவத்தம் விஷய உச்சயவிதம் உபயவிதம் அர்த்தம் நருபதிக்கம்ம சோபாதிகம் பிரம்ம நிர்குணம் பிரம்ம சகுணம் பிரம்ம மாயா ரஹிதம் பிரம்ம மாயா சகிதம் பிரம்ம ஸ்வரூபம் பிரம்ம தடஸ்தம் பிரம்ம இப்படிலாம் நம்ம புரிஞ்சுக்கணும் இதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டார் அவர் அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் விஸ்வ காரண ஜகத்த விஷ்வமி காரணத்தின விஷமித்துச்சு ஒரு அர்த்தம் அந்த பேராகிராஃபில் இருக்கு ஜகத்த காரணத்தின பிரபஞ்சத்துக்கு காரணம் மாயாசகித பிரம்மன் ஆதோ தூ விஸ்வமி காரியசின் காரணகிரகணம் उपपन्ना इति காரியபூத்தீனா உபப்போ இதுசயிட்டு ஆஹ விஷய காரணத்தின விஷம் இது விண விதம் விஷாரண விஷ் அப்படினர அடுத்தது வந்து நிர்ணபிரம்மான் பரஸ்புன்னேதம் விஷ்வீம் வரிஷம் எ வேதம் விஷ்வாதி தி நிஞ்சி பரமஸ் இது வந்து நகுணபிரமண்ட் அப்போ ஃபஸ்ட்டு பாரஃல விஷ்வாரண விஷ்வம் ரெண்டாவது விஷ்வமே இதுணம் மாயா ரஹீதம் புருஷ ஏவேதம் விஸ்வம் எல்லாம் கோட் பண்ணிருக்கார் அடுத்தது மூணாவது மீனிங் விஷதி தி விஸ்வம் பிரம்மா அனுப்பிரவேச்ருத்தியின் மூலமாக சொன்னார் இதுவும் சகுண பிரம்மன் தான் சகுண பிரம்மன் தான் ஞாபகம் வச்சுக்கணும் விஷதி அந்த விஷத்திங்கிறதையே ரெண்டு அர்த்தம் பண்ணார் அனுப்பிரவேசம்னு சொன்னார் அப்புறம் லயக்காரணம்ங்கிற அர்த்தத்திலையும் சொல்லிட்டார் எத் பிரயந்தி அபிசம்பிஷந்தி அந்த விஷ விஷ்ங்கிற அந்த சப்தத்தை வச்சுட்டு இவ்வளோ அர்த்தம் சொல்கிறார் ஆஹா விஷதி இது விஸ்வம் பிரம்ம ஆகையினால் இது அனுப்பிரவேச்ரு அனுப்பிரவேச்ருங்கிறது தைத்திரிய உபநிஷத்தில் இருக்குது தத் சிருஷ்டுவா ததேவானு பிராவிசத்து அந்த அர்த்தம் ரெண்டு அர்த்தம் ரெண்டு பேராகிராஃபில் விஷயம் முடிஞ்சு போச்சு முதல்ல விஸ்வ காரணத்துவாத் விஸ்வ ரெண்டாவது விஸ்வ விஸ்வியத்திரம் கிமபி நாஸ்தி அதனால் விஸ்வ அதாவது கயிற்றில் பாம்பு போல அதாவது விஸ்வம் அத்தியஸ்தம் எஸ்மின் பிரம்மணின்னு அர்த்தம் ஆக்சுவலாக என்னென்னா எப்படி கயிற்ல பாம்பு கற்பிக்கப்பட்டதோ அது மாதிரி இந்த பிரபஞ்சம் அஹ மித்யா விஸ்வ அதிஷ்டான சத்து மித்யா விஸ்வ அதிர்ஷ்டான சத்து இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கல் இந்த புரிஞ்சு போயணும்னு நினைக்கிறேன் ஆக இப்போ விஷத்தி இன்னொரு அர்த்தம் என்ன சொல்கிறாருன்னா விஷந்திங்கிறதுக்கு லய காரணம் அப்படிங்கிறத எடுத்துக்கிறார் இல்லை என்ன அவைலபிலிட்டி எல்லா பதார்த்தங்களும் அதாவது சத்த பிரதானமாக இருக்கக்கூடிய சென்சியன்ட் சென்சியன்ஸ் சென்சியன் சொல்கிறோம் இல்லையா இதுக்கெல்லாம் சென்ஷி சென்ஸ் கிடையாது நமக்கெல்லாம் சென்ஸ் இருக்குது ஆகையினால இதில் வந்து அதனுடைய அவைலபிலிட்டி இருக்குது ஆக அந்த கான்ஷியஸ்னஸ்னுடைய அவைலபிலிட்டி எதில் இருக்குன்னா சென்சியண்ட்டாக இருக்கிறது சென்சியன் சென்சியன்ஸாக என்ன சொல்கிறது சென்சியன்ஸாக இருக்கக்கூடிய வஸ்துக்களில் இருக்குது அதாவது உணர்ச்சி எங்கே இருக்கோ அந்த விஷயங்களையெல்லாம் கிரகிக்கிறது எதில் இருக்கோ அதில் அவைலபிளாக இருக்குது அப்படி ஒரு அர்த்தம் லயக்காரணம் ஆக லயக்காரணம் விஸ்வம் அப்படி அவ்வளோதான் சிம்பிள் இது அதாவது சைத்தன்ய பிரதான சைத்தன்ய சைத்தன்யத்தை எது ரிஃப்ளெக்ட் பண்ணுறதோ அந்த வஸ்துக்களில் இன்னும் இன்னொரு பாஷையில் சொன்னால் பிரதிபிம்பைத்திய ரூபேண இல்லாட்டி அவச்சின்னச்சைத்திய ரூபேண சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும் ஆஹ தத் சிருஷ்டுவா ததேவானுப் பிராவிஷத்துக்கு சொல்கிறேன் ஆஹ காரிய கரணசங்காத்தாவின்ன இல்லாட்டி உபாதி அவட்சின்னச்சைத்தியம் அந்த அர்த்தத்தில் சொல்கிறார் இல்லாட்டி என்ன சொல்கிறார் லயக்காரணம் விஸ்வ லயக்காரணம் அது சொல்கிறார் அப்புறம் இன்னொரு இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஓங்காரங்கிறார் அடுத்தது ஓங்காரம் விஸ்வசப்தத்துக்கு ஓங்காரம்னு சொல்கிறார் அது ரொம்ப விளக்கமாக போயின்ட்டுருக்கு ரொம்ப நிறைய இருக்குது அது எங்கே ஆரம்பிக்கிறது இப்போ என்னாச்சு ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் போட்டுங்கோ செகண்ட் பேராக்ராஃப் நிருபாதிகம் பிரம்ம மூணாவது பேராகிராஃபில் ரெண்டு இருக்குது சார் எல்லா வஸ்துக்கள்லேயும் அது புலப்படுறது அப்படின்னு இருக்குது அப்புறம் எல்லா வஸ்துக்களும் அதில் ஒடுங்குகிறதுன்னு இருக்குது விஸ்வத்தின் காரணம் விஸ்வம் அப்புறம் விஸ்வம் பிரம்மமே விஸ்வம் என்பது பிரம்மமே முதல்ல விஸ்வ காரணம் இப்போ விஸ்வமே பிரம்ம விஸ்வ காரணம் பிரம்மை அப்புறம் ரெண்டாவது என்னென்னா காரியம் முழுவதும் காரணம் வியாபிச்சிருக்கு காரண காரண காரண வத்திரிக காரியம் கிமப்பி நாஸ்தி காரண காரியமே நாஸ்தி விவரத்த காரணம் விவர்த்துவரூபம் விஸ்வம் அப்படி சொல்லி முடிச்சிடணும் ரெண்டாவது பிரம்மன் தான் விவரத்தமாக இருக்குது சொல்லி முதல்ல சொல்லியிருக்கிறது மாயா சகித பிரம்மன் பரிணாமி விபாதான காரணம் விவரத்த காரணம் இருக்குது பரிணாமி விபாதான காரணம் இருக்குது நிமித்த காரணம் இருக்குது முதல் பேராகிராஃபில் ரெண்டாவது பேராகிராஃப்லாம் இது கிடையாது ஒன்லி விவர்த்த காரணம் புரிஞ்சுக்கணும் அப்புறம் மூணாவது என்னதுன்னா மூணாவதில் வந்து அது எல்லாத்துலேயும் விளங்குறது யோவேத நிகிதம் குகாயம் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி அனைவருடைய உள்ளத்திலும் அது விளங்குகிறது அதனால் இது வந்து பரோட்சம் கிடையாது இது பிரத்யம் அபரோக்ஷம் எங்கேயோ பகவான் சொர்க்கத்தில் வைகுண்டத்தில் இருக்கார்னு அர்த்தம் இல்லை இங்கே விஸ்வங்கிறது எல்லாரும் நாம் எல்லாரும் விஸ்வத்தோட நிழல் தான் ஆக நிழல் மூலம் நிஜத்தை புரிந்துகொள் விஸ்வத்தின் நிழல்களாகிய நீங்கள் உண்மையில் விஸ்வம் என்ற நிஜம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அவ்வளோதான் அப்புறம் மூன்றாவது என்னன்னா விஸ்வம் அனைத்தும் எதில் ஒடுங்குகிறதோ விஷந்தி தி விஸ்வம் அப்போ நீங்கள் ஒரு ஒரு சப்தத்துக்கும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவர் சொன்னதுனால விஷ் ஜெக விஸ்வச ஜெகதகா காரணத்துவன விஸ்வம் இத்தியுச்சதே அப்புறம் வந்து விஸ்வம் இதம் பரஸ்பாத்து புருஷாத்து அந்த தனித்தனியாக எடுத்துக்கணும் நீங்கள் எடுத்து உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணால் தான் புரியும் பரஸ்பத் புருஷாத்து ந பிண்ணமிதம் விஸ்வம் பரமார்த்ததேன விஸ்வமித்யபிதீயத்தை பிரம்ம அதுக்கு ஸ்ருத்தியெல்லாம் கோட் பண்ணிவிடுறார் பிரம்மை வேதம் விஸ்வமிதம் வரிஷ்டம் புருஷ வேதம் விஸ்வம் எல்லாத்துக்கும் கொட் கொட்டேஷன் கொடுக்கிறார் எல்லாம் விஸ்வசப்தமாகவே கொடுக்கறார் அது கவனிக்கணும் அப்புறம் அடுத்தது என்னதுன்னா தத் சிருஷ்டுவா ததேவ அனுப்ராவிஷத்து அது ஒரு ஸ்ருதி எல்லாத்துக்கும் போட்டுக்கணும் ஒரனுக்கும் இது லக்ஷணம் இதுக்கு இந்த ஸ்ருதி பிரமாணம் அப்படி போட்டா தான் சரியா இருக்கும் அப்புறம் எஸ்மின் பிரயந்தி அபிசம் விஷந்தி ஆஹ லய காரணம் அப்போ விஷ விஷ விஸ்வங்கிறத்துக்கு இத்தனை அர்த்தத்தை எடுத்துட்டாச்சு அப்புறம் என்னென்னா விஸ்வங்கிற சப்தத்துக்கு ஓங்காரஹான்னு எடுத்து விட்டார் எல்லாம் ஓங்காரந்தான் நிறைய போயிண்ட்ருக்கு அந்நத்திரங்கிற ஆரம்பிச்சு அந்ந பதத்தில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இத்திஸ்மிருச்ச விஷய அபிதீய ஓங்க ஓமித்தை தரம் இதுகும் சர்வம் என்ன சர்வம்னு சொன்னால் என்ன ஆகிடும் விஸ்வந்தானே ஆ ஓமித்தே தரம் இதுகும் சர்வம் தசியோபியாக்கியானம் பூத்தம் பவத் பவிஷியத்தி சர்வம் ஓங்கார ஏவ மாண்டூக்கிய உபனிஷத் எல்லாத்தையும் மனசில் வச்சுண்டு ஓங்காரா ஏன்னா விஸ்வங்கிறதை இப்போ ஓம் அன்றைக்கே சொன்னேன் முதல்ல வகுப்பில் ஓம் விஸ்வம் விஷ்ணுர்வஷட்காரோன்னு சொல்கிறோம் ஓம்னே சொல்ல வேண்டாம் விஸ்வம்னு சொன்னாலே விஸ்வம் விஷ்ணூர்வஷட்காரான்னு சொன்னாலே விஸ்வசப்தம் ஓங்காரத்தை குறிக்கிறதுன்னு விட்டார் ஏன்னா பிகினிங்காக இருக்குது பிகினிங்கில் எல்லாம் ஆதவ் அந்தே ஓங்காரா ஆகையினால் என்ன பண்ணணும்னா இப்போ சாதாரணமாக அர்ச்சனை பண்ணுற போது நம்ம முதல்ல சொல்கிறோம் ஓம் சிவாய நம ஓம் ஓம் மகேஸ்வராய நம ஓம் ஓம் சம்பவே நம ஓம் ஓம் பினாக்கினே நம ஓம் ஓம் சசிசேகராய நம ஓம் ஆரம்பிக்கிற போதும் ஓம் சொல்லணும் முடிக்கிற போதும் ஓம் சொல்லணும் இதுவே கேட்க மாட்டேங்கிறது ஓம் சிவாயின் மம ஏ சுவராயன்மாநாகினே நம சசிசேகராய தேவான் மகா கேட்கவே மாட்டேங்கிறது இதுவே ஓம்காரம் கேட்க மாட்டேங்கிறது எத்தனை பேர் சொல்கிறப்போ கேட்குறோம் அர்ச்சனை கேட்குறது அவ்வளோ ஸ்பீடாக சொன்னால் ஆரம்பத்துலையும் முடிக்கிற போது இருக்குமா என்ன ஓம் விஸ்வஸ்மை நமகாவோம் ஓம் விஷ்ணவே நமஹாவோம் ஓம் வஷட்காராய நமஹா ஓம் ஓம் பூதபவ்ய பவத் பிரபவே நமகாவோம் ஓம்னு ஆரம்பித்து ஓம்னு முடிக்கணும் ஆதோ அந்தே அதனால் என்ன சொல்கிறார் இவர் ஓங்காரந்தான் விஸ்வம் முழுவதும் என்ன இருக்குது ஓம் ஓங்காரந்தான் விஸ்வவியாபி விஸ்வ வியாபகத்வாத் அகார உகாரம் மகார வியாபகத்துவாத் விஸ்வசப்தேன ஓங்காரா உச்சதே அங்கே முடிச்சுவிட்டார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா உபாசனை பண்ணணும் பிரம்ம உபாசனை பண்ணணும்னு ஆரம்பிக்கிறார் இப்போ எத்தனை அர்த்தம் பார்த்துட்டோம் விஸ்வசப்தத்துக்கு அதாவது நிர்குணம் பிரம் சகுணம் பிரம்மை அப்புறம் நிர்குணம் பிரம்மை அதுலேயும் வந்து என்னது ஜீவரூப்பேண பாசமானம் பிரம்மை ஜீவரூப்பேண பாசமானம் பிரம்மை லயகாரணம் பிரம்மை ஓங்காரம் பிரம்மை ஓங்கார் அஞ்சு அர்த்தம் சொல்லிவிட்டார் விஸ்வசப்தத்துக்கு அர்த்தம் சொல்லிவிட்டு அதை தியானம் பண்ணணுங்கிறார் சர்வம் கழுயுதம் பிரம்மங்கிறதுலேருந்து டாபிக் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் அங்கேருந்து ஆரம்பித்து விக்கார ஜாத்தம் பிரம்ம தஜ்ஜா த தஜ்ஜத்வாத் லயத்துவாத் தது அனந்த தனத்துவாச்ச என்ன பண்ணணும்னா தஜலானீதி உபாசித சாந்தோக்கிய உபனிஷத் அதை கோட் பண்ணுற அதனால் என்ன பண்ணணும்னா எல்லாம் ஒன்று அத்வைத்தமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுண்டு அத்வைத தியானம் பண்ணுங்கோ சர்வச ஏகாத்மா அனைத்தும் விஸ்வமயம் பிரபஞ்சம் முழுவதும் விஸ்வமாக இருக்குது ஆகையினால் எல்லாம் பிரம்மன்னு தெரிஞ்சால் எதுலையுமே உனக்கு ராகத்வெஷம் வராது சர்வாத்மே ராதய நிதி தாந்த உபாசீத்த ஆக அமைதியாக இந்த பிரபஞ்சரூபமாக இருக்கிற பிரம்மனை தியானம் பண்ணு பிரபஞ்சவியபகமாக இருக்கிற பிரபஞ்சவியாபகமாக இருக்கிற பாம்பு முழுக்க வியாபிச்சிருக்கிற கயிறை தியானம் பண்ணு அப்படின்னா எப்படி இருக்கும் பாம்பு முழுக்க வியாபிச்சிருக்கிற கயிறை தியானம் பண்ணு நகை முழுக்க வியாபிச்சிருக்கிற தங்கத்தை தியானம் பண்ணு துணி முழுக்க வியாபிச்சிருக்கிற நூலை தியானம் பண்ணு சமுத்திரம் முழுக்க வியாபித்திருக்கிற தண்ணியை தியானம் பண்ணு அது மாதிரி பிரபஞ்சம் முழுக்க வியாபிச்சிருக்கிற பியூர் கான்ஷியஸ்னஸ் சைதன்யத்தை தியானம் பண்ணு எப்படி உபாசனை பண்ணணும் குயட்டா தியானம் நீ வந்து மெட்டீரியலிசத்தில் சக்ஸஸ் ஆகணுங்கிறதுக்காக தியானம் பண்ணியான நடக்காது மெட்டீரியலிசத்தை மெட்டீரியலாக தியாகம் பண்ணிவிட்டு தியானம் பண்ண அதில் ஒன்றும் அது ஒன்றும் அது என்ன பண்ண போகிறது பாடியை ப்ரொடக்ட் பண்ணுறது பாடியோ பர்மனண்ட்டாக இல்லை இதுக்கு என்னத்துக்கு டயத்தை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விவரமாக இருப்பா சாந்த உபாசித அப்படின்னு சொல்லி அதை சொன்னார் ஆக பிரம்மனை அத்வைத்தன அத்வைத்தமாக தெரிஞ்சு தியானம் பண்ணுன்னு அர்த்தம் அத்வைத்த பிரம்மனை தியானம் பண்ணுன்னார் எல்லாரையும் ஒன்றா நினைங்கோன்னார் இது மூலம் விஸ்வத்தையே பகவானாக நினைக்கணும்னு சொல்லியிருக்குது ரொம்ப அழகான போர்ஷன் இதெல்லாம் ஆக யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடாதுங்கிறார் பாருங்க ஸ்ரூய ஆத்மனை பிரதிகூலானி ந பரேஷாம் சமாச்சரே பரபீடனம் ந காரியம் இதிலருந்து என்ன என்ன எடுத்துக்கிறோம்னு கேட்டால் விஸ்வத்தை புரிஞ்சுக்கிறதுனால பகவான் வந்து விஸ்வரூபமாக இருக்கார் கிமேக்கம் தெய்வத்தம் லோகேனா விஸ்வமேவ தெய்வத்தம் இந்த பிரபஞ்சத்தில் எது தெய்வம்னா எது தெய்வம் இல்லைப்பா இவர் கேட்டது என்னது யுதிஷ்டரர் எது தெய்வம்னா எது தெய்வம் இல்லை அதை சொல்லு போதில்லை எல்லாம் தெய்வம் தான் அப்போ எல்லாம் தெய்வம்னா எல்லாத்தையுமே நீ தியா மதிக்கணும் எதையுமே நீ வெறுக்கக்கூடாது விருப்பு வெறுப்பு இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தை ஒத்துக்கணும் குதிக்காதே துவண்டு போகாதே துள்ளாதே துவளாதே துள்ளாதே துவளாதே பேச ஒழுங்காக என்ன கடமையோ அது அழகாக செஞ்சுட்டே போ எல்லாருக்கும் நல்லது பண்ணுங்கிறார் பரோபகார கர்த்தவியா தேர்ஃபோர் அத்வைத திருஷ்டியாக பரோபகார கர்த்தவியா பரப்பீடம் நகர்த்தவ்யம் எல்லாருக்கும் பரோபகாரம் பண்ணுறது தான் பூஜை யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நிறைய கோட் பண்ணுறார் எல்லாம் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அதனால் என்ன பண்ணார் பாருங்கள் கடைசியில் எல்லாம் நீங்கள் வந்து எப்படி பகுநாம் ஜென்மநாமந்தே வரைக்கும் போயிடணும் இத்தியாதி வதனை ஹிம்சாதி ரஹித்தேன ஸ்துதி நமஸ்காராதி கர்த்தவியானி இ கர்த்தவியம் இது தரிசயித்தும் விஸ்வசப்தேன பிரம்ம அபிதீயத்தை இது வா இதற்காகத்தான் விஸ்வசப்தம் பிரம்மன் என்று சொல்லப்பட்டதோ என்னவோ அப்படிங்கிற யாரையும் ஹிம்ச பண்ணாமல் நீ வந்து வாழ்கிறது ஈஸ்வர ஆராதனை ஒருத்தரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் முடிஞ்சால் எல்லாருக்கும் நல்லது பண்ணு முடியலேன்னா நல்லது பண்ணாட்டால் இடைஞ்சலே பண்ணப்படாது அப்படி இருக்கிறது அது நல்லதுங்கிறதுக்காக வேண்டி தரிசனத்தும் விஸ்வசப்தேன பிரம்ம அவிதீயத்தேவா இது வா இது ஒரு விகல்பம் ஆக யாரையும் ஹிம்சை பண்ணாமல் பகவானை பூஜை பண்ணணுங்கிறதுக்காக விஸ்வசப்தம் சொல்லப்பட்டது என்று கருதுகிறேன் அது மூலமாகவும் விஸ்வசப்தத்தை சொல்கிறார் அப்புறம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது பிரம்மன் அத்வைத்தவரூபம் துவைத்த முழுக்க துவைத்தவ் ஆபி க்யத்தம் முழுக்க வியாபிச்சிருக்கிறது என்ன துவைத்த வியா துவைத்தம் முழுக்க வியாபித்திருப்பது என்ன பிரம்ம அத்வைத்தம் பிரம்ம அத்வைத பிரம்மன்தான் துவைத்தம் முழுக்க வியாபிச்சிருக்கு நீ எதை தரிசனம் பண்ணணும் பண்டித்தாக சமதரிசின प्रियम प्राप्य नोत्जेप स्थिर बुद्धि असमूढ़्रम्हित ब्रह्मणि स्थित निर्दोषंष सम ब्रह्म निर्दोष हि सम तस्मा ब्रह्मणि ते स्थिता अल ब्रह्म दर्शनमें अभी अर्थ इति சார்மர்சனம் கத்தவியம் இரண்டே விஷ்வத்தை அப்படி சொல்லர் அப்புறம் அடுத்தது என்ன இதுவச்சனிம்ரி விஷ்ணோ ஸ்தி நமஸாதிக்குருபோலிரர் இந்த இடத்துல என்ன சொன்னார் நமஸாதிக்கி விஷய அபியே அங்க பாத்து அப்புறம் அடுத்தது என்னன்னா திருமோ நே கோஷன்லாம் கொடுத்து இப்படி வச்சன வைஷ்ணவக் லட்சம் ஏம் பிரக்கா வைஷ்ணவன் சொன்ன இதுதான் அர்த்தம் ஹிம்சாதிரி விஷ்ணோஸ்மஸாதிக்கம் யஜ்யத்தில் விஷ்ணுவுக்கு பிரீத்தியாகட்டும்னு சொல்லி பசுபந்தம் பசுக்களை வதம் பண்ணுறதெல்லாம் விட்டுடுங்கோ அப்படிங்கிறது இன்டெரக்ட் அர்த்தம் வர்த்தவ்யம் இது அதை பண்ணுறது அடுத்தது இதை ஸ்ரத்தையோடு பண்ணணும் ஆக இது அடுத்ததுக்கு ஸ்ரத்தைக்கு வந்தார் அப்போது பிரம்மனுடைய லக்ஷணங்களை சொல்லி ஆக ஜகத் விஸ்வ காரணம் விஸ்வம் இப்படியே போட்டுக்கணும் விஸ்வ காரணம் விஸ்வம் அப்புறம் வந்து ஜீவரூப்பேண பாசமானம் அப்புறம் வந்து லயகாரணம் விஸ்வ லயகாரணம் எத் ப்ரையந்த் எல்லாத்துக்கும் இந்த ஸ்ருதியும் ஞாபகத்துக்கு இருக்கணும் அப்புறம் ஓங்காரா இப்போ ஏற்பட்ட வஸ்து அத்வைத்தம் இந்த அத்வைத்தத்தை தரிசனம் பண்ணுறது அதில் இந்த துவைத்த விவகாரத்தில் வந்து அத்வைத பாவனையோட அத்வைத ஞானம் அந்த அத்வைத பாவனை இதை பயன்படுத்தி எல்லாருக்கும் விருப்ப வெறுப்பு இல்லாமல் எல்லாரும் அன்பாக இருக்கிறது அதுவே ஸ்துதி நமஸ்காரத்துக்கு சமானம் எந்த விதமான ஹிம்சையும் பண்ணாமல் இந்த பகவான நமோஸ்துவனந்தாய சஹசிரமூர்த்தையே சஹசிரபாதாட்சி சிரோருபாகவே சஹசிரநாமே புருஷாய சாஸ்வத்தே சஹசிர கோடி யுகதாரிணே நமஹா அதுதான் இதுதான் இப்போ நமோஸ்தனந்தாய சொல்கிறோமே அது இது ஆஹா இப்போ பண்ணணும்னு சொன்னார் அதை எப்படி பண்ணணும்னா ஸ்ரத்தையோடு பண்ணணும்னார் ஆரம்பித்தார் ஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையா சொல்லிவிட்டு இத்தியாதி ஸ்மிருதிபிஷ்ட ஸ்ரத்தையா ஸ்துதி நமஸ்காராதி கர்த்தவியம் அஸ்ரத்தையா நகர்த்தவ்யம் அஸ்ரத்தையோடு பண்ணக்கூடாது அப்படி சொன்னார் அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னால் நம்ம வந்து ஸ்ரத்தையில் ஏதாவது லோபம் இருந்தால் கூட ஓம் தத் சத்துன்னு சொன்னால் அந்த லோப தோஷங்கள்லாம் போயிடும் அப்படின்னு ஸ்ரத்தாபூர்வகம் பண்ணினால் ஸ்ரத்தையோடு பண்ணினால் நம்ம பண்ணுற தப்போட பண்ணிட்டா நம்ம பண்ணுற கர்மாக்கள் ஏதாவது தோஷம் இருந்தால் கூட தோஷம் இருந்தால் கூட இது நிறைய நுணுக்கங்கள் எனக்கு என்னால் பார்க்கப்படுறது எல்லாம் அது நிறைய பேருக்கு அந்த கர் பண்ண வேண்டிய கர்மா பண்ணலைன்னா இப்போ எத்தனையோ பேர் பிராமணர்கள்லாம் வந்து வாஜப்பயம் சோமையாகலாம் பண்ணுறதில்லை அக்னிஹோத்திரமே சந்தியாவந்தனமே இல்லை அப்படி இருக்கிற போது தான் மற்றதெல்லாம் அவங்களுக்கு கில்ட் எல்லாம் வரக்கூடாது ஆகையினால நீ வந்து ஸ்ரத்தையோட இந்த ஞானத்தை மனசில் வச்சுண்டு ஈஸ்வரனை சிம்பிளாக எந்த யாருக்கும் எந்த ஹிம்சையும் பண்ணாமல் யார் ஒரு கர்மா பண்ணுறேங்கிற பேரில் ஏகப்பட்ட வேற திட்டின்னு எல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது ஒழுங்காக பண்ணுறதை பண்ண பொறுமையாக பண்ணு நீ பூஜை பண்ணாட்டாலும் பரவாயில்ல யாரையும் வையாது எதையும் துவேஷிக்காது அவ்வளவு தெளிவாக இந்த ஒரு சப்தத்தில் இவ்வளோ விஷயம் இருக்கு ஆகா நீ வந்து ஸ்ரத்தையோடு பண்ணினால் ஒருவேளை நீ வந்து எதா நான் அதை பண்ணலையே இதை பண்ணலையேன்னு பிரத்யவாய தோஷம் வரும்னு பயப்படாத ஓம் தத் சத்துன்னு பகவான் நாமாவை எல்லா தோஷங்களும் போயிடும் ஆஹ அபிதானய பிரயோகேன சகுணம் சாத்விகம் சம்பாதித்தம் பவதி அப்புறம் அடுத்தது என்ன சொன்னார்னா இது அடுத்தது நீ உன்னையே அந்த விஷ்ணுவா நினச்சிண்டு பூஜை பண்ணணும் ஆத்மான விஷ்ணு தியாத்வா அர்ச்சனஸ்துதி நமஸ்காராதி கர்த்தவியம் அடுத்தது நீ உன்னையே விஷ்ணுவா நினச்சிண்டு விஷ்ணுவை பூஜை பண்ணணும் தேவோ பூத்வா தேவம் யஜேத் அடுத்த டாபிக் நம்பர்னு போட்டுக்கல நான் ஒரு ஒரு டாப்பிக்காக கொண்டு வரணும் நான் நம்பர் போட்டுகிட்டு வரல ஒரு ஒரு அம்சமாக பார்த்துட்டு வரணும் ஒன்று விஷம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஓங்காரம் வரைக்கும் அதுக்கப்புறம் அடுத்தது என்னது அத்வைத்த ஸ்வரூபம் அத்வைத ஸ்வரூபமாக நினச்சிண்டு ஆராதனைகள் பண்ணணும்னு சொன்னார் அதை ஸ்ரத்தையாக பண்ணணும் அதை ஸ்ரத்தையாக பண்ணணும் ஸ்ரத்தையில் லோபம் இருந்தாலும் கர்மா ஸ்ரத்தையில் கர்மாவில் லோபம் இருந்தாலும் ஸ்ரத்தா லோபம் இல்லைன்னு சொன்னால் இந்த கர்மா வந்து ச என்னது கர்மலோபம் நீங்கிடும் அப்படிங்கிறது அர்த்தம் அடுத்தது என்னென்னா ஆத்மாவே விஷ்ணுவாக நினைச்சிருந்து பூஜை பண்ணணும் அது ஒரு வழி சொல்கிறார் இது விஷ்ணு தர்மே இது ஸ்மிருதேஹே அடுத்தது என்னென்னா குருவும் ஈஸ்வரனும் ஒன்று எல்லா விஷயத்தையும் கொடுத்துட்டார் குருவும் ஈஸ்வரனும் ஒன்று குரோர் எத்தனை விஷ்ணு புராண குரு எத்த பரிவாதகா நிந்தாவாபி குருவை நிந்திக்கப்படாது அதாவது இது ஆத்ம நிந்தே குரு நிந்தையெல்லாம் பண்ணக்கூடாது ஆத்மாவும் விஷ்ணு குருவும் விஷ்ணு ஆ குருவையும் இதாக நினைக்கணும் குரு இடத்துல அப்புறம் இன்னொன்று சொன்னார் இவர்களோட சேரக்கூடாதுன்னார் இந்த விஷ்ணு பக்தி இல்லாதவங்க கூட பழகக்கூடாது நாஸ்திகனோட பழகக்கூடாதுன்னு ஒரு கருத்தை சொல்லிவிட்டார் அதாவது யார் வந்து பகவானை நினைக்கலையோ அவர்களோட பழகக்கூடாது அப்புறம் குரு பக்தி திரும்பவும் கொண்டு வரார் இது ஸ்வேதாஸ்வத்தரோபனிஷன் மந்திரவர்னாத்து ஹரவ் குரவ் ச பராபக்திஹி காரியா ஹரியின் இடத்துலேயும் குருவினிடத்திலையும் பராபக்தி பண்ணணும் அப்படின்னார் அப்புறம் இன்னொன்று சொன்னார் ஸ்ரத்தாபக்தி இல்லேட் இல்லாட்டா கூட நாம சங்கீர்த்தனம் வந்து பாபத்தை போக்கும் அடுத்த டாபிக் சுவாமி ஸ்ரத்த இல்லை பக்தி இல்லைன்னா ஸ்ரத்தா பக்தி இல்லாட்டானு பகவான் இல்லை பகவான் நாமாவை சொல்லு எப்படி வர பாருங்க விஸ்வநாமா ஆகா இதெல்லாம் நாமாக்கள் தானே வரப்போகிறது விஷ்ணு வரிசையாக வரப்போகிறது ஆக இந்த நாமாக்களை எல்லாம் சொல்லு விஸ்வஹா விஷ்ணு வஷட்காரஹா அப்படின்னு பகவான் நாமாதனம் இதைத்தான் சங்கீர்த்தனுங்கிறார் நாம சங்கீர்த்தனம்னா நம்ம பாட்டு பஜனை பாடுறது நாமசங்கீர்த்தனம் அதுவும் தப்பு இல்லை பகவான் நாம திரும்பி திரும்ப சொல்கிறது இங்கே சொல்கிறதுனா சகசிரநாம சங்கீர்த்தனம் இந்த சகசிரநாமத்தை வந்து ஸ்ரத்தாபக்தி இல்லாட்டா கூட ஸ்ரத்தாபக்தி வந்துடும் சொல் ஆகினால் ஸ்ரத்தையோடு சொன்னால் சீக்கிரம் பலன் ஸ்ரத்தை இல்லாட்ட சொன்னாலும் கொஞ்சம் நாள் கழித்து அதுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படி சொன்னார் ஆக நாமசங்கீர்த்தனம் பண்ணுறதே இந்த சகசிரநாமத்தை சொல்கிறதே ஸ்மர பகவத் ஸ்மரணத்துக்கும் பகவத் தியானத்துக்கும் சமம்னு சொன்னார் இதெல்லாம் சொல்லிவிட்டு இதில் இதில் ஊறி இருக்கிறவனுக்கு ஸ்வர்க்கம் கூட நறக்கத்துக்கு சமானம் பிரம்மலோகம் கூட டிஸ்டபன்ஸ் அப்படின்னு இதனுடைய உயர்வை பரிசாக சொன்னார் ஆக இதெல்லாம் முடிக்கிறபோது இந்த விஷ்ணுவை இந்த பகவானை பூஜை பண்ணுறது தான் முக்கியமானது அப்படின்னு சொல்லி பராசுரர் சொல்லியிருக்கார் வேதவியாசர் சொல்லியிருக்கார் பகவான் மகாவி மகாதேவன் பரமேஸ்வரனே சொல்லியிருக்கார் அதனால தான் இந்த பூஜை பண்ணுறது தான் சர்வ தர்மாணாம் ஏஷமே சர்வ தர்மாணாம் தர்மோதிக தமோமத கிமேக்கம் தெய்வத்தம் லோகே அப்படின்னு சொன்னது கிம் வாப்பியேக்கம் பராயணம் அடுத்தது ஆ கிமேக்கம் தெய்வத்தம் லோக்கே கிம்பாப்பியேக்கம் பாராயணம் ஸ்துவந்தர்ச்சந்த பிரயுர் மாநவம் கோதர்மர்மா பரமோ மத கிஞ்சபன் முச்சத்தை ஜன் ஜன்மசம்சாரபத் துவந்த அர்ச்சந்தாங்கிறது ரெண்டாக பிரிச்சுக்கிறோம் ஆ ஷட் பிரஷ்னா ஆறு கேள்விகள் ஆறு கேள்விகளில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் கிமேக்கம் தெய்வத்தம் லோக்கே இங்கே சொல்கிறார் கிஞ்சபன் முச்சியத்தை ஜன் சகசிரநூச்சே கமேக்கம் தைவம் லோக்கே விஷ்வ அப்புறம் கோர்ஷமே கோமர்மா ஏஷமே சர்வர்மாதிக்கமோமீர்த்தனோ அப்படின்னு தெளிவா அழிய ஆஹ அதனால்தான் அதை இதை வச்சுண்டு நாம் இது விஷ்வ விஸ்வசப்தத்தை தெளிவாக வியாக்கியானம் பண்ணிட்டோம் ஆதிக்கம் மூணு சொல்கிறாரு ஏஷமே சர்வ தர்மாணாம் அப்புறம் கிமேக்கம் தெய்வத்தம் கிஞ்சபன் முச்சியத்தை அப்புறம் எத்த சர்வாணி பூதானி ம் அது இந்த நாலு பிரஷ்னோத்தராபியம் இந்த நாலு கேள்விக்கும் பதில் சொல்லி பிரஷனோத்தராபியம் எத் பிரம்மபுக்தம் த விஸ்தேன உச்சேதம் ஷரீனா திமித்தி ஆகாங்க ஆக விஷ்ணு அடுத்த நாம் எடுத்துட்டார் ஆஹா விஸ்வசப்க்கு அர்த்தம் பூர்த்தியாகிவிட்டது இனி விஷ்ணுசப்தத்துக்கு அர்த்தம் ஆரம்பிக்க போகிறார் ஆக கம்பீரமான ஒரு வியாக்கியானம் நிறைவு பெறுகிறது ஆகவே இந்த போர்ஷனே ஒரு தனி விஷயம் இந்த அளவில் நாம பூர்த்தி பண்ணுறோம் அடுத்த வகுப்பில் தொடர்ந்து படிக்கலாம் சச்சிதானந்த ரூபாய கிருஷ்ணாயா கிளிஷ்ட நமோ வேயிசிணே நமோஸ்வன சகசிரமூர்த்தே சகசிரபாட்சிபாஹவே சகசிரியா சகசிரோட்டிதாரிணே நமவிந்தமீரம் சாராஜர்மீ